அல்லாகவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் அல்லாகவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி சொல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது முஸ்லிம் நான்கு எட்டு